வணக்கம் தமிழீழ விடுதலைக்கான உரிமைப்போர் வரலாற்றில் நாம் எண்ணற்ற அர்ப்பணிப்புகளையும் அளப்பெரிய வீரசாதனைகளையும் வார்த்தைகளுக்குள் அடங்காத சரித்திரங்களையும் சந்தித்திருக்கிறோம் பல்லாயிரம் ஆண்டுகளாக அடங்கியிருந்த தமிழர்களின் பேராற்றல் நம் கண்முன்னே விரிய கண்ட பேறு பெற்றவர்களாக இந்த பூமியில் தமிழினம் இன்று இருக்கிறது அத்தகைய ஒரு வீர நினைவுகள் இந்த மண்காத்த மாவீரன் என்ற புலிகளின் குரல் வானொலியின் வெளியீடாக வரும் இருவட்டின் பாடல்கள் ஊடாக காற்றலையில் கலக்கிறது பிரிகேடியர் பால்ராஜ் பண்டார வன்னியனின் பாதச்சுவடுகள் கலந்த வன்னி மண்ணின் வீரமைந்தன் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் தளராத நம்பிக்கை களமாடத் தொடிக்கும் புலிச்சேனைக்கு மிகவும் பிடித்த பெருந்தளபதி களத்திலேயே வாழ்ந்த இடியும் மின்னலுமான எழுச்சிகர போர்க்கள நாயகன் பிரிகேடியர் பால்ராஜின் கால்படாத வெற்றி களங்களில்லை எதிரிகளும் வியந்து போற்றிய வீழ்த்த முடியாத கொண்ட புலி மிகச் சொற்பலி வீரர்களோடு எதிரே மலையென கடலென கொந்தளிக்கும் பலம் வாய்ந்த ஆயுத தளபாடங்களோடு எம்மண்ணை ஆக்கிரமிக்க வந்த பகைவர்களை ஓட ஓட விரட்டிய உயர்ந்த வீரன் இத்தாவில் சமர் பால்ராஜின் களச்சரித்திரத்தில் மயிர்கூச்செறியும் மண்காத்த மாவீரம் நிகரற்ற ஒரு பெருந்தளபதியை எமது மண் சுமந்திருந்த காலத்தில் உலகம் தமிழர்களை உற்று உற்று பார்த்தது பிரபாகரனின் போர்த்தந்திரத்தையும் அதை செயலாக்கும் புயலாம் பிரிகேடியர் பால்ராஜின் களமாடலையும் ஆராய்ந்து ஆராய்ந்து உலக வல்லரசுகள் வியந்து போயின பால்ராஜின் காலம் என்பது தமிழர்களின் பொற்காலம் புலிவீரர்கள் களத்தில் சிரித்தபடி களமாட வாய்த்த வரம் சாவின் மடியிலேயே எப்போதும் இருந்து மண்ணை காக்க மாபெரும் அர்ப்பணத்தையும் வீரத்தையும் வரலாற்றுக்கு சரித்திரத்திற்கு தந்துவிட்டு பால்ராஜ் எங்கள் காலத்தை ஒரு பரணியாக இசையில்ழைத்துத் தருவதில் பெருமையடைகின்றோம் மண்காத்த மாவீரன் என்ற வரலாற்று புகழ்மிக்க இந்த இசை இருவட்டிற்கு சாகித்யன் இசையமைத்துள்ளார் இசைக்குள் எழும் வரிகளை தாயகத்திலும் புலத்திலும் வாழும் கவிஞர்களான துளசி செல்வன் தமிழ்குடிமகன் ஸ்ரீ விஜய் அம்பாளடியாள் வன்னியூர் குரூஸ் ஈழப்பிரியன் பா முரளி ஆகியோர் தந்துள்ளனர் பாடல்களை உணர்வின் சங்கமாய் பாடியுள்ளவர்கள் சந்திரமோகன் மகாலிங்கம் ஜெயன் கரோலின் குமார் கௌசல்யா ஐங்கரன் பவன் ஹர்சா பாலகுமாரன் ஆகியோர் உருவாக்கம் புலிகளின் குரல் நிறுவனம் நன்றி புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்